بسم الله الرحمن الرحيم قل اوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآن عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا <تصفيق> صدق الله مولانا العظيم قني تركوا يا اللهي ناللي على هليل إن رئيذنا نمدوري ليل திரு குரானுடைய ஒரு அருமையான கராத்துடைய ஒரு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது நாட்டின் பல பகுதிகளிலிருந்து திரு இனிமையாக ஓதக்கூடிய பல காரிகள் இங்கே நமக்கு முன்னால் வந்திருக்கிறார்கள் எனவே அதை ஒட்டி இந்த சந்தர்ப்பத்திலே வேறு பல விஷயங்களை குறித்து பேச வேண்டியது இருந்தாலும் பற்றி பேச வேண்டிய ஒரு சில அவசியம் ஏற்பட்டிருக்கிறது எல்லா காலங்களிலும் கொரான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது இந்த கொரான் எப்ப எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு நான் ஓதிய இந்த வசனமே போதும் ஜின்னுகள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களை விட கல்லிஞ்சக்காரர்கள் அவர்களிலே தீயவர்கள் கெட்டவர்கள் உடல் வலிமையும் பெற்றவர்கள் அந்த ஜின்னு இந்த திருக்குறான் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதைத்தான் நான் இப்போது ஓதிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு வகை மூலமாக சொல்லப்பட்டதுகளில் ஒரு கூட்டம் இந்த திருக்குறானை கேட்டுவிட்டு தங்களுடைய தோழர்களிடத்திலே கண்டு சொன்னார்கள் நாங்கள் மிக மிக அற்புதமான ஒரு குரானோம் வழிக்கூடிய குரான் நாம் அதை கொண்டு ஈமான் கொண்டோம் இனி நாம் நம் இறைவனுக்கு இணையாக யாரையும் ஆக்க மாட்டோம் என்று இந்த குரானை கேட்டுவிட்டு தங்களுடைய தோழர்களிடத்திலே சென்று பேசியதை அல்லா திருமறையிலே சூரத்துறான் இந்த குரானை கேட்டு ஜின்னுகள் அடைந்த அந்த பாதிப்பு இருக்கிறது அதை திருமறையிலே அல்லா ரெண்டு சூராக்களிலே சொல்லுகிறான் சூரத்துல் அஹ்காபிலும் அல்ல சொல்லிக்காட்டுகிறான் அதேபோல சூரத்துல் ஜின்னிலும் அல்ல சொல்லிக் காட்டுகிறான் அதேபோல பெருமாநர் சல்லா அலிசன் அவர்கள் ஒரு முறை சஹாபாத்திரத்திலே ரஹ்மான் நம்மிலே அதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது எல்லா வீடுகளிலும் பெண்கள் ஓதக்கூடிய ஒரு சூறா அது அதில் திரும்ப வரக்கூடிய ஆயத்து சபியை குக்கர் தீவான் பெருமனார் செல்லா அலிசினவர்கள் சூரத்துர் ரஹ்மானை ஓதிவிட்டு தம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நான் இந்த சூறாவை ஜிம்முகளுக்கு ஓதி காட்டினேன் அவர்கள் ஒவ்வொரு முறை சபியை குக்கர் தீவான் என்று நான் ஓதும் போது எல்லாம் அழகாக பதில் உரைத்தார்கள் அந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் மனித ஜின் வர்க்கமே அல்லாவுடைய எதை நீங்கள் மறுக்க முடியும் இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் நான் இதை ஜின்னுகளுக்கு ஓதிய போது அவர்கள் எவ்வளவு அழகாக பதில் சொன்னார்கள் நிச்சயமாக இல்லை எங்கள் ரட்சகா உன்னுடைய அட்டாட்சிகளில் எதையுமே நாங்கள் மறுக்கவில்லை என்று ஜின்னுகள் சொன்னார்கள் நீங்கள் அமைதியாக அறுக்கிறீர்கள் என்று சொன்னாங்க ஆக இந்த அருள்மறை திருக்குறான் ஜில்லுகளை கூட அதனுடைய தாக்கம் அவ்வளவு ஆழமாக பாதித்தது எனவே எல்லா காலத்திலும் இந்த திருமுறை இந்த அருள்முறை இருக்கிறது அது தன்னுடைய தாக்கத்தை ஒருபோதும் இறந்தது கிடையாது தியாமத்து வரை அதனுடைய இன்பங்கள் இடித்துக் கொண்டு பாகிஸ்தானிலே மௌலான அசாவுல்லா புகாரி என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள் திருக்குறானை அழகான முறையிலே ஓதக்கூடியவர்கள் அவர்கள் பஞ்சாபுக்கு வருவார்கள் பஞ்சாபுக்கு வருகிற போது அங்கே உள்ள சீக்கியர்கள் சொல்வார்களாம் நீங்கள் முஸ்லீம்களுக்கு பயான் செய்யறதுக்கு முன்னால கொஞ்சம் உங்க அழகான குரல்ல குரான ஓதி காட்டுங்க நீங்க பயான் அப்புறமா செஞ்சுக்கீங்க உங்களுடைய இனிமையான குரல்ல எங்களுக்கு குரான் ஓதிக் காட்டுங்க நாங்க உங்களுடைய குரானை நாங்கள் கேட்கணும்னு சொல்லுங்க இது யார் சொல்றாங்க சீக்கியர்கள் சொல்லுவாங்க உலகத்தினுடைய சலை சிறந்த காரி அவரு எல்லா நாடுகளுக்கும் போய் கிராத் ஓதி இருக்கிறாரு அவருடைய கிராத்தை கேட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முஸ்லீமா இருக்கிறாங்க இந்த குரான் எல்லா உள்ளங்களையும் எல்லோரது உள்ளங்களையுமே பாதிக்கும் பொருள் தெரிந்திருக்கணும் தெரிய வேண்டும் அவசியம் எல்லாம் கிடையாது ஏன்னா இது அல்லாஹுடைய கலாம் இது இது ரொம்ப கலாம் இது எந்த மாறுதலும் இல்லாமல் ஒரு எழுத்துட மாறுதல் இல்லாமல் அது இறக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹுடே கலாம் ஒரு இறைவனது கலாமை சுமந்திருக்கிற பெருமைக்குரிய சமூகம் நாம் எனவே இது யார் கேட்டாலும் கூட அவர்களது உள்ளத்தில பாதிப்பு ஏற்படுத்ததை செய்யும் உமர் ரதியான் அவர்கள் எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரர் அவர்கள் மக்காவிட குழந்தைகளை மிரட்டுவதற்கு பாலூட்டும் தாய்கள் குழந்தைகளை மிரட்ட உமர் வருகிறார் என்று சொல்வார்கள் உமர் வராருன்னு சொன்ன குழந்தைகள் எல்லாம் அடங்கி போயிடும் அந்த உமரை பற்றி சொல்வார்கள் அரபு மக்கள் சொல்வாங்க பாட்டன் வேண்டுமானால் முஸ்லீமாகலாம் ஹத்தாவுடைய மகன் உமர் முஸ்லீமாக உமரை பற்றி உமர் முன்னால் ஹத்தா உமருடைய தந்தை பேர் தான் சொல்வார்கள் ஹத்தாவுடைய பாட்டன் வேண்டுமானால் முஸ்லீமாக முடியுமே தவிர மகன் முஸ்லீமாக முடியாது அவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரரான உமரையும் இந்த குரான் மாற்றியது அவராலே முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் இரவு நேரத்தில் பெருமனார் செல்லிசன் அவர்கள் ஹரம் ஷரீஃபிலே நின்று ஓதக்கூடிய குரானை மறைந்து மறைந்து உமர்வு ரசித்துத்தான் கேட்பார் சகோதரியை கொலை செய்ய வந்த உமர் சூரா சாஹா அதை கேட்டு மயங்கி நின்று அதிலே முஸ்லீமானதாக பார்க்கிறோம் இப்படி இந்த திருக்குறான் இதை ஏற்காதவர்களையும் கூட வைத்த ஒரு அருள்மறை ஒரு அதிசயம்தான் இந்த திருக்குறான் ஜுரூபி அவர்கள் இஸ்னாத்த ஏற்பதற்கு முன் பதில் கைதிகள் விஷயமாக பதிலே மக்கா கைதிகள் பிடிபட்டார்களே அவர்கள் விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்த பெருமாநர் செல்வல்லா அலிசன் அவர்களை சந்திக்க மதீனா வருகிறார்கள் அப்போது ரசூசெல்லா அலிசன் அவர்கள் மகரிப்புடைய தொழுகையிலே ஒத்தூர் அப்படிங்கிற சூரா ஓதுறாங்க இன்னைக்கு நாம மகரிப் தொழுகனாலே கொழுகோல்லா புள்ளியாயில் காசிலும் வச்சுக்கிட்டான் நாமோ அப்படி கிடையாது நம்பி சொல்லா அலிசன் மகரிப் தொழுகையில ஒத்தூர் சூரா ஓதுவாங்க பெருமர் செல்லூர் ஓதிட்டு பெருமனார் என்னுடைய உள்ளம் பறந்து விடும் போல் இருந்தது என்னை விட்டு ஒரு கட்டத்திலே அந்த சூறாவிலே அல்ல காக்களை பார்த்து அடுக்கடுக்காக ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டோர் வருவாங்க இந்த குரானை இவராக படைத்து விட்டாரா என்று நினைக்கிறீர்களா ஒவ்வொன்னா அல்லா கேட்டுக்கிட்டே வருகிற போது ஒரு இடத்துல இப்படி ஒரு வசனம் வரும் எண்ணிக்கொண்டார்களா இவர்களே எல்லாவற்றையும் படைத்ததாக அல்லது யாருமின்றி இவர்கள் படைக்கப்பட்டதாக சிலர் சொல்றாங்க இல்லையா இயற்கையாக உலகம் தோண்டியது அல்லா கேட்கும் கைது இசை எதுவும் இல்லாமல் எல்லோரும் தன்னை போல உருவாகிவிட்டார்களா அல்லது இவர்கள்தான் படைத்தார்களா என்று குரான் ஒவ்வருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி இருந்தது ஆனா இன்றைய முஸ்லிமர் ஆகிய நம்முடைய ஈமான் குரான் மீது நம்முடைய ஈமான பலவீனம் போச்சு அதனால இன்னைக்கு நம்ம குரான் ஓதி எந்த ஒரு முஸ்லீமும் எந்த காவிரும் அதற்கு முன்னால அதிகம் இருக்கு ஓதி காட்டுறதும் இல்ல அந்த தைரியமும் நமக்கு இல்ல நமக்கு முன்னால பஸ்ல ட்ரெயின்ல ஒரு நான் முஸ்லீம் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு பக்கத்துல கேளுங்க நான் குறான ஓதுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் முதல்ல நமக்கு நம்ம பயப்படுறோம் எங்க குறான ஓதி காட்டிதான் நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறோம் நிச்சயமாக குரானை ஓடி காட்டினால் அவருடைய உள்ளத்துல ஒரு சிறு பாதிப்பை ஒரு தாக்கத்தை செய்யும் அதுக்கு என்ன பெரிய ஆதாரம் கோவில் வாசல்ல மந்திரிக்கிறதுக்கு நிக்கிறவங்கள விட பள்ளிவாசல் வாசல நிக்கிறவங்க தான் அதிகம் பாருங்க சர்ச்சையில நிக்கிறாங்களா யாராவது குழந்தைகளை தூக்கிட்டு வருத்தியா நிக்கிறாங்களா இல்ல கோவில் வாசல்ல நிக்கிறாங்களா கிடையாது தங்களுடைய குழந்தைக்கோ தனக்கோ ஒரு ஆபத்தின் வந்தா இந்த அல்லாவுடைய கலாம்ல சிபா இருக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டம் அளவுக்கு அவங்க வந்து வாசல்லா ஊர்களில் என்ன அர்த்தம் இந்த குரானுக்கு ஒரு தாக்கம் உண்டு இந்த குரானுக்கு ஒரு சக்தி உண்டு என்பதை அல்லாஹ் இயற்கையாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் போட்டிருக்கிறான் மலைகளை கூட இந்த குரான் சுக்குநூராக்கிவிடும் அதைத்தானே அல்லா சுல்மான் குரான் ஜபல் இந்த குரானை ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை என்னவாக இருக்கும் அல்லாஹுடைய அச்சத்தின் போயிருக்கும் அப்பேற்பட்ட குரான் உள்ளங்களையே மாற்றாது குரான் உள்ளங்களை எப்படி மாற்றாமல் இருக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் குரான ரசித்து அவர்கள் இன்புற்று குரான ஓதுனாங்க குரான் ஓதுவதில் அவங்களுக்கு இருக்கிற இன்ப இருக்குதே ரொம்ப அலாதியானது அன்னை ஆயிஷா ரவிதானஹா அவர்களும் அவனுடைய சகோதரி அஸ்னார் ரவி அவர்களும் சூரா ஒற்றூர்ல ஒரு வசனம் நாளை மறுமையில நல்லவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லா நம்ம கருணை புரிந்தான் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து அல்லா நம்மை பாதுகாத்தான் இந்த ஆயத்தை ஆயிஷாவும் அஸ்மாவும் தொலுகில ஓதிக்கிட்டே இருப்பாங்களா மக்கள் வந்து பாப்பாங்க வேற ஆயத்துக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லி இந்த ஆயத்தை ஓதிட்டு இருப்பாங்க படைவீதிக்கெல்லாம் போயிட்டு வந்து மக்கள் பார்ப்பாங்க இதே ஆயத்தை தான் ஓதிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளவு இன்பம் ஏற்படும் அந்த ஆயத்தை அவங்களால தாண்ட முடியாது அதே ஆயத்தை திருப்பி திருப்பி திருப்பி அவர்கள் அவ்வளவு இன்பத்தோடு ஓதிக்கொண்டிருப்பார்கள் பெருமனா சதுல்லா அலிசன் அவர்கள் இந்த புராணை தானும் ஓதினார்கள் அடுத்தவர்கள் ஓத கேட்பாங்க புராண வந்து எனக்கு நம்ம ஓதுறதும் சுன்னது அடுத்தவங்க ஓத கேட்கிறதும் சொன்னது பெருமலா நபிசல்லா அலி சொல்லுடைய தோழர்கள் பலர் குரான் ஒழுதுவதை ரசிப்பாங்க ஒரு நாள் பிறகு நபி சொல்லா அலிசுனவர்கள் தமிழக இரண்டு தோழர்களான ஹசரத் அபு பக்கர் ஒமர் ரத்தி இருவரோடும் பேசி கொண்டிருக்கிறாங்க மசித் நம்ப பேசிட்டு அவங்க பேச பேச பேச எங்கிருந்தோ குரானுடைய சத்தம் வருது ரொம்ப அழகாக குரான் ஒதுகிற சத்தம் வருது இப்ப நபி சொல்லா அலி சொல்லுங்க அப்ப இருட்டா இருக்கிற காலம் அது அவங்கதான் குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க பெருமனார் சலா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அவங்க குரான் ஓதுகிற இனிமே பார்த்து சொன்னாங்க அது இறக்கப்பட்டது போல் பசுமையாக ஓதணும் விரும்பினீங்கன்னு குரான் அழகா ஓதுன்னா இவங்க மாதிரி ஓதிக்கொள்ளுங்கள் அதுல ஒருத்தர் தான் அப்துல்லாஹிப் ஓது ஒருமுறை பெருமனார் சிலிசன் அவர்கள் சொன்னாங்க எனக்கு குரான் ஓதுங்க சொல்லி ஓதி காட்டுங்கன்னு சொல்லி இவன் மசூது சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த குரானை அடுத்தவர் ஓத சொல்லுதோ மத்தவங்க ஓதி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஓதுங்க எனக்கு பெரும நர்சலா அலி சொன்ன இவன் மசூத் ஓதுறாங்க சூரத்து நிசா ஓதுறாங்க பெருமனார் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க பல ஐ பல ருப்பு ஆத்தகம் கடந்து போய்கொண்டே இருக்குது ஒரு கட்டத்தில் அவர்கள் பெருமனார் என்ன செய்யறாங்க நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அவரு இன்பமும் ஓதிட்டு இருக்கிற அவர்கள் இந்த ஆயுதத்தை ஓதி கொண்டு வர்றாங்க நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அந்த சமுதாயத்திற்கு சாட்சி சொல்லக்கூடிய நபிமார்களை அழைத்து வருவோம் உங்களையும் அழைத்து வருவோம் இந்த சமூகத்துக்கு சாட்சியாக இந்த ஆயத்தை ஓதும் போது தலை உயர்த்தி பார்க்கிறாங்க கண்கள் எல்லாம் கண்ணீர் குலமாக இந்த ஆயத்தை ஓதும் போது அவர்கள் சொல்வாங்க இந்த குரான நான் மற்றவர்கள் ஓத நான் விரும்புறேன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு குரானுடனான தொடர்பு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது நம்மள எத்தனை பேர் குரான பார்த்து பல நாட்கள் ஆகியிருக்கும் இந்த மந்திரி சில ஒவ்வொருவரும் தம்முடைய மனம் தொட்டு கேட்டு பார்க்கணும் குரான கல்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆகிருக்கும் நம்ம பல இருக்கும் அதுல துஸ்மா நதி இல்லானவர்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க நான் வாழ்க்கையில குரான பார்க்காத எந்த நாளும் வந்துவிடக்கூடாது அவங்களுடைய மௌத்து வரைக்கும் குரான் அவங்க பார்க்காம இருந்ததே இல்லை அவங்க மௌத்தாகிற போது குரானோடுதான் மௌத்தானாங்க இந்த துவா தான் நம்ம கேட்கணும் அந்த குரான பார்க்கணும் கொரான பார்க்காம இந்த கண்கள் கண்டதையும் அல்லாஹுடைய கலாம ஓதாத அந்த நாவுகள்ல என்ன பறக்கத்திற்க முடியும் சோதனிய குறான வந்து ஒரு நாள் கூட எடுத்து நம்ம எடுத்து பாக்கறது இல்லை அதனாலதான் பெருமைக்கு சொல்றதாக நினைக்க கூடாது நான் கொஞ்சம் மக்களுக்கு கஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி தொழுகையில மூணு வக்து தொழுகையிலேயும் குரான நீளமா ஓதுறது அப்படின்னு ஒரு முடிவு கொண்டேன் இதை கொண்டாவது மக்கள் குறான கேட்கட்டும் ஒரு நாளைக்கு ஆறு பக்கம் ஓதுறேன் குரானில் நஹரீப்ல ஒரு செஃபா இஷால ரெண்டு செஃபா வஜ்ரல மூணு பக்கம் எதுக்கு இப்படியாவது குறானம் கேட்கட்டும் ஆனா நம்ம அதுலேயும் தந்திரமான ஆளுக அதுக்கு நீளமா ஓதுறதுனால லேட்டா பைசா எடுக்கலாம் நாம சலான் கொடுத்த பிற ஒரு பெரிய கூட்டம் பின்னால நம்ம நோக்கம் இப்படியாவது மக்கள் குறான கேட்கட்டும் ஏன்னா குரான சில நேரங்களில் திணிக்க வேண்டியது இருக்குது நம்ம மற்ற சந்தர்ப்பங்கள்ல குறானம் ஓதுறது இல்லை இந்த ஆறு பக்கத்தை ஒரு நாளைக்கு கேட்கிற ஒரு வாய்ப்பையாவது ஏற்படுத்துவோம் யார் விரும்புறாங்களோ ஒரு நாளைக்கு ஆறு பக்கமாவது கேட்கட்டும் ஏன்னா அந்த நிலமை இல்லைன்னா தொழுகையே சில கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சுருக்கத்தான் செய்யணும் ஆனா நம்ம வெளி உலகத்திலும் குரான் ஓதுறது இல்லை குரான தொடரவே கிடையாது இந்த தொழுகையினாவது அல்லாஹுடைய அருள்மறை வசனங்கள் மக்களுடைய காதலை விளட்டும் என்பதற்காக தான் இப்படி ஓத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவுடைய வேதத்தை எவ்வளவு ஓதினாலும் திகட்டாது பெருமனார் சில சொன்னவங்க அற்புதங்களை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க எவ்வளவு ஓதினாலும் திகட்டாது இதனுடைய அற்புதங்கள் ஒரு நாளும் முடியாது அற்புதம் என்றைக்குமே முடியாத அற்புதங்கள் அல்ல அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுத்தா பெருமக்கள் இந்த குரானுடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு அடிபணிந்தாங்க குரானுடைய கட்டளைகள் வருங்க குரான்ல வந்து ஒரு ஆயத்தை வருது அல்லாஹுடைய நல்லடியார்கள் சஜிதாவுடைய ஆயிரம் எந்த ஆயத்தை ஓதினா திலாபத்துடைய சஜிதா செய்யணுமோ அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினால் அல்லாஹுடைய அடியார்கள் என்ன செய்வாங்க சஜிதாவில் விடுவார்கள் அழுது கொண்டே சஜிதாவில் விடுவார்கள் இந்த ஆயத்தை ஓதக்கூடிய சகாபாக்கள் தாபியுங்கள் அவங்க சஜிதா செஞ்சு சொல்வார்களா யாரெல்லாம் சஜிதா செஞ்சானா அழுக வரலையேன்னு சொல்லி சஜிதா செஞ்சுட்டோம் ஆனா எங்களுக்கு அழக வரலையுள்ள வருத்தப்படுவாங்க அப்ப சஜிதா சிலாவத்து செய்கிற போது சஜிதா மட்டுமல்லோடு சனிதாவும் செய்வார்கள் என்று அல்லா சொல்றான் எனக்கு அழுகை வரவில்லையே என்று அந்த மக்கள் கவலைப்பட்டதாக பார்க்கிறோம் குரானுடைய கட்டளைகளை எவ்வளவு பின்பற்றினாங்க அல்ல குரான்ல ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதியனா புறப்பட சொன்னா எல்லாத்தையும் காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது மக்கா விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான் அலம் சத்துனாருவாஹி வாசியா அல்லாவுடைய பூமி விசாலமானது புறப்பட்டு போங்க சொல்லிட்டான் இந்த ஆயிரத்தி இறங்க மதியனா உள்ள வயோதிகர் ஒருவர் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு என்னை தூக்கிட்டு மதியனா போங்கன்னு சொல்ற மகன்கள் சொல்றாங்க நீங்க மரியல் நோயாளி உங்களுக்கு ஹெஜரத்து கட்டாயம் இல்ல நீங்க ஹெஜ்ரஸ் செய்ய வேண்டிய தேவையில்லை நீங்க எங்கேயே உட்காருங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் இல்ல இல்ல சொல்றா அலம் தத்துனதும் அல்லாவுடைய பூமி விசாலமானதுன்னு சொல்றான் ஹெஜ்ரத் செய்ய மாட்டீங்க நான் இந்த ஆயத்தை கேட்ட பிறகு மக்கால உட்கார முடியாது என்னை தூக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க வர்ற வழியிலே இறந்துட்டார் வர்ற வழியிலே ஒசா தாயிட்டாரு அல்ல அதையும் சொல்லி காட்டினான் யார் ஹெஜ்ரத்து செய்து புறப்பட்டு வழியில் இறந்து விட்டாரோ சொது ஒசா அஜுருவா அவருக்கு அல்லாவுடைய கூலி உறுதியாகி விட்டது கட்டளை தன்னுடைய விருப்பத்தை அந்த மக்கள் பார்த்தல அல்லாவுடைய விருப்பம்தான் பெருமனார் சலல்லா அலிசன் அவர்களுடைய மாமி மகளாக இருந்தாங்க பெருமான குடும்பத்து பெண் அழகான பெண்ணும் கூட அலிசன் அவர்கள் இந்த ஜெயினவரா அவர்களுக்கு அவர்கள் மகனை போல வளர்த்தல் அவங்களை ரெண்டு பேரை நிக்காக மூலமாக இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அன்னை ஜெயினாங்க உனக்கு ஜெய்துக்கு நிக்கா செஞ்சு வைக்கணும் பெருமானருடைய வம்சாவளியும் அல்ல அவர் அழகிலும் ஜெயினபுரம் இல்லாதவர்களை போன்று அழகானவரும் அல்ல ஜெயிலபிரதி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது நம்மள போய் இந்த ஜெய்துக்கு போய் பெருமானார் மனம் முடிக்க சொல்லி கொஞ்சம் சங்கடம் அல்ல உடனே வசனத்தை இறக்கி வைத்தான் எந்த பெக்கும் எந்த அதிகாரமும் இல்லை ஒரு திருமண விஷயத்துல கூட அல்லாஹும் அல்லாஹருடைய ஒரு மாப்பிள்ளையை பொருந்திக்கொண்டா அதைத்தான் ஏற்றுக்கொண்டாகணும் இந்த ஆய்வு இறங்கியதும் ஜெயினகா சொன்னாலே எனக்கு இதற்கு மேல் எந்த அதிகாரமும் இல்லை ஜெய்துக்க என் மனமுடித்து வையுங்கள் ஆக தங்களுடைய விருப்பங்களை இந்த குரானுக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம் தமக்கென எந்த விருப்பமும் அவர்களுக்கு இல்லை குஜராத்ல பெருமானார் சல்லா அலிசன் அவர்களுடைய மாண்பையும் மதிப்பையும் மிக அதிகமாக எடுத்து பேசக்கூடிய ஒரு சூறாகு பெருமானாருக்கு என்ன மரியாதை இந்த உம்மத்து தர வேண்டும் என்று அதுல ஒன்றுதான் அல்லா பெருமானாருக்கு என்ன மரியாதை தரணும் என்று சொல்லும் போது இந்த ஒரு வசனத்தை இறக்கினார் மக்களே குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தக்கூடாது நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தக்கூடாது இன்றைக்கும் பெருமானாருடைய பரிசுத்த ரவுதாவில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அங்கேயும் கூட இந்த சமூகம் மரியாதை என்ன பெருமானாருக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் பெருமானாரை நேரா கூட பார்க்க மாட்டாங்க அந்த சக்தி அவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு நமக்கு ரவுதா முன்னால நிக்கிறது போது இவ்வளவு தைரியம் எட்டி எட்டி எல்லாரும் பாக்குறாங்க இது வந்து பெருமானார் மீது அன்புக்கு அடையாளமே அல்ல அங்க போய் உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கொண்டு நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஆயுத அங்கேயும் எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா பெருமானார் இறந்த பிறகும் கூட அவர்களது கவருக்கு அருகில் சத்தத்தை உயர்த்தக்கூடாது அன்னி ஆயுஷா சொல்லுவாங்க மஸ்தது நிபவியில ஒரு ஆணி அடிக்கிற சத்தம் கேட்டா கூட அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க மெதுவா அடிங்கன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆயத்து இறங்குச்சு நதியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சஹாபி சாபித் இந்த ஆயத்து இறங்குன பிறகு வீட்டிலே உட்காந்துட்டார் வீட்டை விட்டு வெளியே வரல அழுதுகிட்டே உட்காந்துட்டார் மக்கள்லாம் என்னப்பா வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறீங்க அவர் சொன்னாரு பெருமானாருடைய குரலுக்கு மேல உங்க குரலை உயர்த்தக்கூடாதுன்னு நல்லா சொல்றான் அப்படி உயர்த்தினா உங்க நன்மைகள் கூட சொல்றான் எனக்கு இயற்கையாகவே சத்தம் கொஞ்சம் அதிகம் சிலருக்கு மைக்கே தேவைப்படாது எனக்கு ரொம்ப சத்த அதிகம் நான் பெருமானத்தை சாதாரணமா பேசினா கூட என் குரல் நபியுடைய குரலை கூட அதிகமா இருக்கும் எங்க என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சிருமோ நான் பயப்படுறேன் அழுதுகிட்டே வீட்டில இருக்கிறேன்னு சொன்னாங்க பெருமாநாடு சந்தாலிசன் அவர்கள் மாதவன் ஜவலை கூப்பிட்டு கேட்டானே என்ன சாபித்தை வரக்கானுமே சொல்லி ஏன் மசிதுக்கு வர்றதில்ல அவரு இப்ப மாதிரி சொன்னாங்க யாரும் சொல்லலாம் இந்த ஆயத்து இறங்குச்சு இல்லையா குரலை கூட உங்க குரலை உயர்த்தாதீங்க அவர் பயந்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு இயற்கையிலேயே குரல் வளம் கொஞ்சம் அதிகம் சத்தம் கொஞ்சம் அதிகம் யதார்த்தம் அவங்கள்ட்ட பேசும் போது சத்தம் உயர்ந்துடக் கூடாது வெறும நான் சொல்லி அனுப்பினார்கள் அவர் சொர்க்கவாதி சொல்லுங்க இந்த ஆயத்துல அவரை பத்தி அல்லா சொல்லல அவர் சொர்க்கவாதி சொல்லுங்க அவரை கூப்பிட்டு சொன்னாங்க பிறகு அவற்ற போய் சுபசீதி சொல்லப்பட்டது நம்பி சொல்லிட்டாங்க அமல்கள் அதிகாது வாங்கிட்டு விஷயத்தில் தூதருக்கு முன்னால் உயர்ந்துவிடக் கூடாது செயல்படுத்துவதில் அந்த மக்கள் காட்டிய ஆர்வம் எது குரலுக்கு மேல் நம் குரலை உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னா அப்படியானா பெருமானார் கொண்டு வந்த மார்க்கு மேல நம்முடைய அறிவை பயன்படுத்த முடியுமா அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை விட உயர்ந்தது என்று இன்னொன்றை கருத முடியுமா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கிறது நம்ம குரானுடைய சட்டம் அல்லாத வேற சட்டங்கள் திணிக்கப்படுது குரான விட்டுட்டு வேற சட்டத்தை எடுத்துக்கணும் சொல்லி ஊடகங்கள் பூர்த்தி செய்து நம்மிலேயே சில பேர பெண்களை கொண்டு வந்து உட்கார எங்களுக்கு குரானுடைய சட்டம்லாம் வேண்டாம் மோடியுடைய சட்டம் தான் வேணும்னு சொல்லி இந்த குரான் இருக்கும் ஒரு மூசாவோ ஈசாவோ வந்தாங்க இந்த குரான் இருக்கும் போது மூசா வந்தா கூட அவருக்கு தவிராத்த படிக்க அனுமதி இல்ல அவர் குரான படிச்சு குரானதான் பின்பற்றி ஆகணும் அதுத்தானே பெருமாள் அரண் சொன்னாங்க அதுல உமர் ரதி இல்லானவங்க தவராத்தல சில நல்ல உபதேசங்களும் இருந்துச்சு அதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு மதிய யூதர்கள் இருந்தாங்க அந்த யூத வேத படிக்கிறவங்கள்ட்ட போய் கொஞ்சம் அந்த உபதேசங்களை கொடுங்கன்னு சொல்லி அதையெல்லாம் எழுதி வாங்கிட்டு சந்தோஷமா வர்றாங்க யார் ஓமர் அவர் என்ன வாங்கிட்டு வரலன்னு இந்த மோசமான பத்திரிகை வாங்கிட்டு வரல சௌராச வாங்கிட்டு வர்றாங்க ஓமர் அவங்க நினைச்சுட்டாங்க நம்பித்தங்க பானாட்டா போறாங்கன்னு சொல்லி உமர் ரத்தியல்லான் அவர்கள் பெருமாள் அவருடைய மஜூரிசுக்கு கேட்டாங்க பெருமாள் சொல்லலாம் இருக்கும் கையில என்ன கையில என்ன வச்சிருக்கீங்க உமர் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் இதுல சில நல்ல உபதேசங்கள்லாம் இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருக்கிறது நான் கொண்டு வந்தேன் சொல்லி பெருமாள் முகம் சிவந்து கோபத்தில் உயிரோடு இருந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது ஆக மூசா அலிஸ்லாம் வந்தா கூட இந்த குரான பின்பற்றணும் சொன்னா நாம இந்த குரான வைத்துக் கொண்டு ஓடி சொல்றது எப்படி பின்பற்ற முடியும் அல்லாவுடன் இந்த குரான் இதுதான் எல்லா காலத்திற்கும் தீர்ப்பு கொனல் நம்பியா ஹசம் அல்லா அல்லா இறக்கி வைத்ததை யார் பின்பற்ற மாட்டார்களோ அவர்கள் தான் இறைமுறைப்பாளர்கள் சரி ஈசா வந்தாலும் சரி பெருமாநாருக்கு அருளப்பட்ட இந்த குரானை தவிர அவர்களுக்கு எந்த மார்க்கமும் இல்லை குரான்ல உள்ள ஒரு ஹலால ஹராமாக்க முடியாது ஒரு ஹலால ஹராமாக்குற அதிகாரம் இல்லை பெருமாநாருக்கும் இல்லை ஒரு கட்டத்தில ஒரு பிரச்சனை இல்ல ஒரு நீண்ட சம்பவம் அது ஒரு பிரச்சனை இல்ல குடும்பத்து பிரச்சனையில இனிமேல் சொல்லிட்டாங்க அல்ல உடனே இறக்கி வைக்கிறான் உடனே வகி வருது எப்படி நீங்கள் ஹராமாக்க முடியும் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்குற அதிகாரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நமக்கு ஹலால் என்று சொன்னது ஹராம் அதிகாரம் கூட நம்ம யாருக்குமே கிடையாது அப்துல்லி ஒரு யூத அறிஞர் முஸ்லீம் ஆகிட்டாங்க பெருமனார் அவர்கள் மதீனா வந்த பிறகு முஸ்லீம் ஆனாலும் அவர் இஸ்லாமத்துக்கு வந்தாலும் யூத வேதத்தை கரைச்சு குடித்தவர் தவராத்த கரைச்சு குடிச்சவர் யார் அப்துல்லாஹிமலாம் அவர் வந்து மார்க்கத்தில் நம்ம தீ அனுமதி ஒன்று அது தவிர ஹராம் சொல்லப்பட்டிருக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஹ சாப்பிட்டாங்க கட்டாயம் இல்லை மீன் வந்து ஹலார் ஆனா சாப்பிடறது கட்டாயமா வாஜிபா கட்டாயம் இல்ல ஒருத்தர் விருப்பம் மீன் சாப்பிடாம இருக்கணும் நம்ம கூடாது ஒட்டகத்தறி ஹலார் யூதர்களுக்கு ஹரா அவர் முஸ்லீமாக ஆனாலும் கூட நம்ம மாற்றத்துல ஹலாலா இருக்கிற ஒன்ற சவராத்தில் ஹராம் சொல்லப்பட்டிருக்கு அதனால நான் அதை சாப்பிடாம இருந்துகிட்டுமான்னு கேட்ட நபியிடத்துல யார சொல்லாம் இது சௌராத்துல ஹராமன்னு நான் இதை கொஞ்சம் சாப்பிடாம இருந்துகிட்டுமான்னு கேட்டார் பெருமான் பதில் சொல்லாம இருக்கிறாங்க உடனே வகை வருது ஈமான் கொண்ட மக்களே கா பசன் இஸ்லாமத்தில் முழுமையாக வந்துருந்தேன் ஹனாலுக்கு வந்து குரான்ல ஹனாலுன்னு சொல்லப்பட்டிருந்தா தௌராத்துல ஹராமன்னு சொல்ல குரான் கொஞ்சம் தௌராத்து கொஞ்சம்லாம் கிடையாது இஸ்லாத்துல முழுசா வந்துரு இங்க ஹனாலு சொல்லப்பட்டது ஹனாலு ஏற்றாகனும் இங்க ஹரான்னு சொல்லப்பட்டது ஹராமன் ஏற்றாகணும் வந்தா இஸ்லாத்துக்குள்ள முழுமையாகுவாங்க அன்பிற்குரியவர்கள இந்த குரானுதான் நமக்கு வணக்கத்திற்குரிய இருக்கிறது இந்த குரானுடைய சட்டம்தான் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் இருக்கிறது இஸ்லாமிய ஆட்சி காலங்களில் நீதிமன்றங்கள்ல இந்த குரானு தான் தீர்ப்பு இந்த குரானை பார்த்துதான் தீர்ப்பு வழங்குவாங்க இதை வைத்துதான் தீர்ப்பு செல்லப்படும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பலவீனத்தின் காரணமாக நம்முடைய பலவீனத்தினால நம் மீது குரானுடைய சட்டம் அல்லாத வேறொரு சட்டம் திணிக்கப்படுது அல்ல திருமுறையிலே அழகாக கேப்பாம் இந்த ஆயத்தை தான் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி நம்முடைய சரியத்துடைய சட்டத்தை எடுக்க நினைக்கிற நீதிமன்றங்களுக்கும் இந்த ஆயத்தை தான் சொல்லணும் ஒவ்வொரு பள்ளி வீடுகளிலும் இந்த ஆயத்தில இருக்கணும் அல்லாஹ் இந்த குரானுடைய தீர்ப்பை விட்டுவிட்டு மடையர்களுடைய தீர்ப்பையா விரும்புகிறீர்கள் அல்லாஹை விட அழகான தீர்ப்பை யாராலும் சொல்ல முடியாது அல்லஹை விட அழகான தீர்ப்பு யாராலும் சொல்ல முடியாது எனவே இந்த குரானுதான் உலக மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எனவே குரானை உறுதியாக பற்றி சோதனைகள் வருகிற போது பெருமா நான் சொன்னது என்ன அவர் அல்லாஹில் மத்தியில் அல்லாஹுடைய பலமான கயிறு குரான் இந்த குரானை பற்றி பிடித்து குரானை ஓதக்கூடியவர்களாக குரானுடைய கருத்தை விளங்கக்கூடியவர்களாக நம்ம சாதாரண சின்ன சூறாக்கள் கொள்கும் அதுக்கு கூட அர்த்தம் தெரியாதவங்க குரான படித்து விளங்கி குரான் அல்லாஹ் எதை ஹரார் என்று சொன்னானோ அதை ஏற்கனும் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகி இருக்கணும் இப்படி குரான பலமா பிடித்தோம் எந்த ஆதிக்க சக்திகளாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இந்த குரானுடைய ஆட்சி உலகத்தில் இருந்த வரைக்கும் எல்லா மக்களும் நிம்மதியா இருந்தாங்க முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் நான் இன்றைக்கு அதைத்தான் பேசலாம் என்றும் இருந்தேன் இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலங்களில் எப்படி முஸ்லீம் அல்லாத மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க வரலாற்று சான்றுகளோடு முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களோடு ஏன்னா இந்த குரான் நேர்மையதா விரும்புது எல்லா மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி விரும்பக்கூடிய ஒரு அல்லாஹுடைய அருண்மறைதான் இந்த திருக்குரான் இதன்படி உலகம் நடந்தார் உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள் செயல்பட்டால் உலகத்தில் அமைதி ஏற்படும் இதை புறக்கணித்தால் உலகத்தில் குழப்பங்கள் தான் ஏற்படும் எனவே அருமையானவர்களே இன்று நடைபெறவிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கிராசனுடைய மாநாடு மிக அற்புதமான ஒரு மாநாடு இது சாதாரண பொதுக்கூட்டங்கள் போல இதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அருள்மறையை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் புத்துணர்ச்சி போயிடணும் நம்முடைய ஈமான் அதிகமாகணும் புராண நம்முடைய வீட்டுல வந்து ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு புராண ஹாபி தாக்கக்கூடிய ஆர்வத்தை ஊட்டணும் புராண மரணம் செய்யக்கூடிய ஆர்வத்தை ஊட்டணும் என ஒரு ஹாபிஸின் மூலமாக எத்தனையோ பேர அல்ல நரகத்தில் விடுதலை செய்வதாக வருகிறது அதனால இந்த குரான் மாநாட்டை மற்ற விழாக்களை போன்று கருதாமே நமது ஊரில் எண்ணிலடங்காத ஹாபிதுகள் உருவாகுவதற்கும் குரானுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே வருவதற்கும் ஒரு காரணமாக எல்லாம் அல்லாஹ் ஆக்கியல் அவானா திருக்குறி அல்லாஹின் வட இந்தியாவிலிருந்து உத்தரகண்ட் மாநிலத்திலிருந்து